நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கியத்தனா கெட்டிக்காரர்கள் தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூற முடியாது ஆம் கெட்டிக்காரர்கள் தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூற முடியாது என்கிறார் தாமஸ் கார்லே நன்றி வணக்கம்